வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் எழுதிய செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் இரண்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு யாழ்ப்பாணத்தில் கடும் சூறாவளி வீசியதில் பலத்த அழிவுகள் ஏற்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபியூ தனது இரண்டாவது வயதில் சீனாவின் பேரரசராக முடிசூட்டிக்கொண்டார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாலஸ்தீனத்தை இரண்டாக பிரிக்க ஐநா திட்டம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஜெருசலமில் கலவரம் மூண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கொரிய போரில் வட கொரியாவில் ஐநா படையினர் முற்றிலுமாக விளக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீன குடியரசுக்கும் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் வாஷிங்டனில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சேக்வேரா மற்றும் ஆதரவாளர்களும் கியூபா புரட்சியை முன்னெடுப்பதற்காக கிராண்ட்மா என்ற படகில் கியூபாவை சென்றடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ தன்னை ஒரு மார்க்சிச லெனினிசவாதி எனவும் கியூபா கம்யூனிச நாடாக இருக்கும் எனவும் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அபுதாபி அஜ்மான் புஜைரா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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டம் ஓதியமலை கிராமத்தில் இலங்கை இராணுவத்தினர் முப்பத்தி இரண்டு அப்பாவி தமிழ் மக்களை படுகொலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பெனசிர் பூட்டோ அவர்கள் பாகிஸ்தானின் முதலாவது பெண் பிரதமரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஒன்றுபட்ட ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பின்னர் நடைபெற்ற முதலாவது பொதுத் தேர்தலில் ஹெல்மெட் கோல் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாண குடா நாடு இலங்கை ராணுவத்தினிடம் வீழ்ச்சியடைந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு போதைப் பொருள் கடத்தல் குற்றத்துக்காக ஆஸ்திரேலியரான வான் டுவாங் நியூவென் என்பவர் சிங்கப்பூரில் தூக்கியில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பரிதிமார் கலைஞரின் நூல்கள் தமிழக அரசினால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹபில் விண்வெளி தொலைநோக்கியில் ஏற்பட்ட பழுதை சரிசெய்வதற்காக நாசாவின் எண்டவர் விண்வெளியோட விண்ணுக்கு அனுப்பப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கஷிதி மோகன் சென் வங்காள எழுத்தாளர் கல்வியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜார்ஜ் மினாட் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரா வெங்கட்ராமன் இந்தியாவின் எட்டாவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாகி ரெட்டி திரைப்பட தயாரிப்பாளர் பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கி வீரமணி திராவிடர் கழக தலைவர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோனிகா செலஸ் செர்பிய அமெரிக்க டென்னிஸ் வீராங்கனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிரிட்னி ஸ்பியர்ஸ் அமெரிக்க பாடகி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முருகதாசன் தீக்குளித்து இறந்த ஈழ தமிழர் இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாண்டித்துறை தேவர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் கிட்டப்பா நாடக நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி வெள்ளையன் இலங்கை தொழிற்சங்கவாதி மலையக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு வை பொன்னம்பலம் தமிழ் புலவர் தமிழ் ஆசிரியர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வி துருவசங்கரி இலங்கை தமிழ் அறிவியலாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முஹூ ஜெகநாத ராஜா